يا جماعةنا من يحيي الله فصلاه بالله ومن ينوب له فلاه دانا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى عليهم واصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الاميين رسولا منهم يتلو عليهم اياتي وَيُزَكِيهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَإِن كَانُوا مِنْ قَبْلُ لَكِ طَلَالٍ مُبِيرٍ وقال الإمام مالك رحمه الله لا يصلح آخر هذه الأمة إلا بما صلح أولها دمية الكورية شرق الكورية ميلانا علماء في المنكرية அல்லாஹூ சுஹானுவத்தால அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக விருப்பமான அமர்வதற்கு நமக்கு இல்லாம ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பே தந்தமைக்காக நாம் அல்லாஹிற்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இது போன்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அல்லது வசதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பதில்லை அல்லது செல்வம் உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுப்பதில்லை அல்லாஹூசு அதிகாரர்களுடைய வெளி ரங்கத்தை பார்ப்பதில்லை மனிதர்களுடைய குளம் கோச்சரங்களை பார்ப்பதில்லை அவர்களுடைய வெளி தோற்றங்கள் வம்மிசங்களை பார்ப்பதில்லை அல்லாஹூசுவத்தால யாரை விரும்புகின்றானோ அவர்களை அவனுடைய தீனுடைய சுங்கமத்திற்காகவே தேர்ந்தெடுக்கின்றான் தேர்ந்திருக்கின்றான் அஜமியர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் வெள்ளையர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் கருப்பர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அவர்கள் கருத்த மனிதர் ஹதரத் பிதான்பதி அல்லாஹ் வாங்கும் அவர்களும் கருத்த மனிதர் ஆக அல்லாஹ் வெள்ளை கருப்பு என்று பார்ப்பதில்லை யாரை நேசிக்கிறானோ விரும்புகின்றனோ அவர்களை அவனுடைய வீனுடைய சிரமத்திற்காகவே தேர்ந்தெடுக்கின்றான் அரேபியா நாட்டில் உள்ளவர்களையும் தேர்ந்தெடுக்கின்றான் அஜமியா நாட்டில் உள்ளவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் ரஷ்யாவிலே உள்ளவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இந்தியாவிலே உள்ளவர்களையும் தேர்ந்தெடுத்து வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை மனிதர்களுடைய அந்த வரிசையிலே நம் அனைவர்களையும் அல்லாஹூர் சுப்தான முகத்தாரா நம் அனைவர்களையும் விரும்பித்து அவனுடைய தீனுக்காகவே சேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றால் இதற்கு நாம் அல்லாஹூக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமை ஏனென்றால் இந்த நியாமத்திருக்கின்றது இந்த தீனு நியாமத்தை அ நபிமார்களுக்கும் கொடுத்திருந்தான் முகமது சல்லு அலஹி வசல்லம் அவர்களுக்கும் கொடுத்திருந்தான் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் கொடுத்திருந்தான் நபியுடைய வீட்டில் அல்லது நபியுடைய மகனுடைய வீட்டில் அது போ ஆனால் ஜீனை அல்லா பரிபூரணமாக கொடுத்திருந்தான் அதனால தான் குரான் அல்லாம் கூறுகின்றான் அபிமா மஹம்மது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் உங்களுடன் இருக்கின்றது துனியாவுடைய எந்த வசவில்லை சொத்துக்கள் இருக்கவில்லை செல்வங்கள் இருக்கவில்லை நபியுடைய வீட்டுடைய அடுப்பு எரியவில்லை நபியுடைய பேர குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு பாலம் கிடைக்கவில்லை அல்லாஹ் கூறுகின்றான் மகத்தான அருள் உங்களுடன் இருக்கின்றது அது அருள் என்றால் தீர் என்று சொல்லக்கூடிய இந்த நியாம எல்லோரும் கவலைப்படுவார்கள் என்றால் மீண்டும் உலகத்திற்கு திருப்பி செல்ல வேண்டும் பார்த்து வர வேண்டும் மனைவி மார்களை சந்திக்க வேண்டும் சென்றுவிட்டு அந்த ஆசையில் அவர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மொத்தமான ஒரு கவலை உலகத்துல இஸ்லாத்துடைய செல்வம் கிடைக்கலையே ஈமானுடைய நியமத் கிடைக்கலையே ஈலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்று தான் கவலைப்படுவார்கள் கூறுகின்றார்ஸ்லி காசிர்கள்டுவதெல்லாம் அவர்கள் சஞ்சலப்படுவதெல்லாம் உலகத்தில் நாங்கள் இருக்கலையே நமக்கு இஸ்லாத்துடைய செல்வம் கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவார்கள் உள்ளவன் நாம் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றான் நாம் அவனுக்கு வழிபட்டாலும் சரி வழிபடாவிட்டாலும் நம்முடைய தேவைகளை ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றான் கட்டுப்படைய சட்ட திட்டங்களுக்கு என்றாலும் உனக்கு தரக்கூடிய உணவில் எந்த ஒரு குறைவையும் நான் செய்ய மாட்டேன் நீ என்னை நினை ஒரு குரு நீ என்னை நினைப்பேன் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எந்த அளவுக்கு இறக்கம் உள்ளவன் மீதான பெரியார்களே கனவான்களே கோர்களே உலகத்தில் நான் வாழ்வதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய சாதனங்கள வத்துக்களை முழுமையாக படை இந்த அந்த என்னென்னோ அவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய சகல வாய்ப்புகளை செய்திருக்கின்றான் ஆறு மாதத்திற்கு தேவையான மழை நீரை ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தால் நாம் எவ்வாறு பாதுகாப்பது ஒரு மூணு நாளைக்கு தேவையான நீரை கூட பாதுகாத்து வைப்பதற்கு எங்கள்டம் இல்லை ஆனால் தேவையான நீரை அவன் அனுப்பிவிட்டால் குழு உலகமும் வெள்ளத்தால் நிரம்பிவிடும் அல்லாஹ் அந்த நீரை பாதுகாக்கின்றான் பூமிக்கு கீழால் வைத்து கடல்களிலே வைத்து ஆறுகளிலே வைத்து ஊற்று வைத்து பெரும் பெரும் பாறைகளுக்கு கீழால் வைத்து ஐஸ் மலைகளை வீட்டு அந்த நீரை பாதுகாத்து சூரிய வெளிச்சம் அந்த ஐஸ் மலையிலே படுகின்றது அந்த ஐஸ் மலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அது ஊற்றுடைய வடிவ திரை அதிகாரிகளுக்கு வந்து சேர்ந்து விடுகின்றது வேளான பெரியார்களே கணவார்களே சகோள்களே நஷ்டமடைந்து மேற்பட்ட நூற்றுக்கும் அதிகமான சுமார் நான்கு வேதங்கள் அனுப்பி வைத்து அதிகார்களுக்கு விலங்கு வைத்துக் கொண்டே ஒவ்வொரு நதிமார்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு வகுவகையான பிரச்சனைகள் ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் ஒரு அழகான திட்டத்தை முன்னால் போட்டு கொடுத்து அந்த முறையிலே அவர்களை பாடுபட ஈடுபட வைக்குகின்றார் கடைசியிலே வந்த நம்முடைய தலைவர் முகமது ஏனென்றால் நபி முன்னால் சலாத்து சலாம் அவர்களுக்கும் நம்முடைய தலைவர் முகமது சல்லம் அவர்களுக்கு மத்தியில் சுமார் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வருடம் அதற்கு பஸ்டத்துடைய காலம் நபிமர்கள் வராத காலம் என்று குறிப்பிடப்படுவதன் காரணமாக அந்த நேரத்தில் நபியவர்கள் வந்த நேரத்தில் அந்த அரேபிய மக்கள் அவர்கள் பாவத்துடைய உச்சகட்டத்திற்கு சென்றிருந்தார்கள் நரகத்துடைய விழிப்பிலே இருந்தார்கள் நல்ல குணம் என்று அவர்களுக்கு அறவே தெரியாது மிருக குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் பொருளாதாரத்துடைய அடிமட்டத்தை அறிவுறையிலே பூஜ்ஜியமாக இருந்தார்கள் நாகரிகத்து வரைவிலம் கூட தெரியாது அனைத்திலும் அவர்கள் பின்தங்கியிருந்த வேலையிலேதான் ஒன்றுமே தெரியாத முகமது என்றால் உண்மை என்றாலும் உலகத்தில் உள்ள அனைத்து அறிவாரிகளுக்கு அறிவாரியாக அல்லாஹ நபி அவர்களை அனுப்பி வைக்கின்றார் நம்ம கவனித்து மனிதர்களிடம் நபி அவர்கள் யாரிடமும் கல்வி கற்கவில்லை ஒருவரத்தில் கல்வி கற்றிருந்தால் அறியாதவைகளை நான் உங்களுக்கு கற்று தந்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் பல கல்வி கொடுத்து பல நுட்பங்களை கொடுத்து பல அறிவுகளை கொடுத்து முகமது அவர்களை அனுப்பி நபி அவர்களுக்கு ஒரு அழகான திட்டத்தை போற்று கொடுக்கின்றார் இவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கித்தான் இருக்கின்றார்கள் அறிவு துறையில இவர்கள் பின்னோக்கித்தான் இருக்கின்றார்கள் நாகரிக ஒன்றுமே இல்ல ஆனால் இவர்களை எந்த முறையிலே சீராக்க வேண்டும் எந்த முறையிலே திருத்த வேண்டும் எந்த முறையிலே திருத்தினால் அனைத்துகளும் சீராகுவதற்கு என்ன வழி என்று அல்லாஹ் ஒரு அழகான திட்டத்தை முன்வைக்குகின்றார் மேலான பெரியார்களே கன வங்கேஷர்களை எவ்வளவு பெரிய ஏற்பாடு என்று நபி அவர்களை திறப்பதற்கு சுமார் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னாலே ஹசரத் இப்ராஹிம் அடகு சலாத்து அவர்கள் நீ ஒரு நதியை அனுப்ப வேண்டும் அவர் என்னென்ன வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று ஹசரத் இப்ராஹிம் அழகில் சலாத்து சலாம் அவர்களுடைய அந்த துவாவை அல்லாஹ் அபூல் செய்து பின்னால் முகமது லாம் அவர்களை அனுப்பி வைக்கின்றார் அவர்களுடைய பல துவாக்களை அல்லா கபூர் செய்துகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் சோதனை மிக பெரிய சோதனை மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்றார்கள் எழுதக்கூடிய வேலையில மாணவர்கள் கூறுகின்றார்கள் அந்த கேள்விகள் கஷ்டமாக இருக்கு என்றால் அது கஷ்டமாக இருக்காது கேள்வி பேப்பரை தயார் செய்தவர் நான் கொஞ்சம் சிறமாகத்தான் நான் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் பேப்பரை எடுத்தேன் என்றால் அது உண்மையிலே கஷ்டமாகத்தான் இருக்கும் அதற்கு இப்ராஹிமே பரீட்சித்தவன் அல்லா அல்லாம் கூறுகின்றான் பெரிய பெரிய அதை விட பெரியது உலகத்தில் இருக்க முடியாது அவருடைய விஷயத்தில் அவர் நெருப்பிலை தூக்கி எரியப்படுகின்றார் அவருடைய சட்டம் விடும்படி உத்தரவிடுகின்றார் அவருடைய வெற்றி பெற்று நிராகரிக்கப்பட்டுக் கொள்ளப்படுவதில்லை அதற்குரிய வேலைகளை செய்து அல்லாஹவுக்கு வழிபடுதல் முதலாவது அல்லாஹூக்கு கட்டுப்படுதல் முதலாவது அல்லாஹூ ஏற்று நடத்துதல் முதலாவது உதவி தேடுகின்றோம் உதவி தேடி உதவி தேடினால் அல்லாஹ் உதவியை தருவார் والسلام اللہ அனைத்து கத்தரையை பூர்த்தி அல்லாஹ் கபூர் செய்து கொடுக்கின்றார்கள் ஊரை அச்சமற்ற ஊராக பயமற்ற ஊராக ஆக்குவாயாக என்று சொல்லிவிட்டான் இந்த யார் நுழைந்து விட்டாலும் அவருக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும் மனிதன் அல்ல மிருகம் கிடைத்து விட்டாலும் பாதுகாப்பு வேலையில வேட்டை ஹலால் ஆனால் சாதாரணமான வேலையில வேட்டையாடுவது ஹலால்டைய நேரத்தில் எல்லைக்குள்ளால வேட்டை மிருகங்களையும் வேட்டையால் அல்லா அதை அச்சமற்ற ஊராக பொதுலாம் அவர்களை அனுப்பி அங்கே பழங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தை அவர்கள் தன்னுடைய இறக்கையால் பிடுங்கிக் கொண்டு வருகின்றார்கள் அந்த கிராமத்தை அப்படியே தூக்கி கொண்டு மக்காவிட்டு வந்து பைப்புல்லாவுக்கு பக்கத்தில் அந்த கிராமத்தை வீட்டு விட்டு அவர்களும் பைப்புல்லாகுவை சவாப் செய்கின்றார்கள் அவர்களை பார்த்து அந்த கிராமமும் பைப்புல்லாகவே சவாப் செய்கின்றது மனிதன் சவாப் செய்தார் அவனுக்கும் பெயர் தவாப் செய்யக்கூடியவன் ஒரு மசு செய்தாலும் பின்னால மக்களிலிருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருடைய துறை தூரத்தில் அந்த கிராமத்தை கொண்டு போய் அப்படியே வைத்து வருகின்றார்கள் அங்கிலிருந்து எந்த வரைக்கும் அது தாய்ப்பாக இருக்கின்றது மேலான பெரியார்களே கனவான் கிடைத்த போர்களே பல வகையான <laughs> رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم يا الله إنه إذيه بيشنا سرنده إنه إذيه سندبيل الرجل يقول النبي أنفويندهم يتلو عليهم آياتك إنه لآياتك لي عند نبي وذكاتي كنه يربار ويعلمهم الكتاب والحكمة ஒரு ஆளுடைய ஞானங்களையும் தன்னுடைய போதனைகளையும் அந்த சமூகத்திற்கு அவர் கற்றுக் கொண்டே இருப்பார் அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார் இந்த மூன்று வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும் என்று அதற்கு இப்ராஹிம் அலி கேட்கிறார்கள் ஆயத்துக்களை ஓதி ஓதி அழைத்துக் கொண்டிருப்பார் குரானுடைய ஞானங்களையும் தன்னுடைய சுண்ணாவுடைய சோதனைகளையும் அந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பார் மூன்றாவதாக அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார் இந்த மூன்று வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபியை அனுப்ப அவர்கள் நபி அவர்களை அனுப்பி வைக்க நீங்கள் கேட்ட மாதிரி எவ்வித வாசிக்க தெரியாத அந்த உண்மைகளிலிருந்து ஒரு நவியை ஒரு ரசூனை நாம் அனுப்பி அவர் என்ன சேவார் இப்ராிம்லாத்து மூன்று விஷயங்களை ஒன்றன் ஒன்றாக சொன்னார்கள் என்ன செய்வார்கள் உடைப்பு முதலாவது அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார் சிக்கியின் மூலமாக இது இரண்டாவது மூணாவது குரானுடைய ஹதீசுடைய மற்ற ஞானங்களை போதனைகளை கற்றுக் கொடுப்பார் இடமும் இதே மூன்று வேலைகளை தான் செய்வார்கள் முதலாவது தாவத் ஆனால் இரண்டாவது கல்வி அல்ல இரண்டாவது உல சுத்தம் மூணாவது தான் கல்வி இந்த மூன்று வகையான உழைப்புகளை முகமது அல்ல அவர்களுக்கு கொடுத்து அந்த முறையிலே உழைத்து வைக்க அவர்களுடைய மன ஆசைப்படி இச்சைப்படி பேச மாட்டார்கள் வாயை திறந்தாலும் வகையை கொண்டுத்தான் பேசுவார்கள் கூறுகின்றார் தன்னுடைய ஆசைக்கு தன்னுடைய விருப்பத்திற்கு பேசவும் மாட்டார்கள் பேசினாலும் இரண்டாவது சிகரின் மூலமாக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க மூணாவது கல்வியை அவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்க இந்த மூன்று முயற்சிகளை அல்லா சொன்ன பிரகாரம் முகமது சல்லாமுலம் சஹாபாக்களுக்கு முன்னால் வைக்கின்றார்கள் மேலான பெரியார்களை தனவான்கிறேன் முதலாவது அந்த தாவத்தின் குறிப்பிட்டான் அதனால நபி அவர்கள் முதலாவது அவர்கள் ஈடுபட்டது தாவத்தினர் அவர்களுடைய சகாத சோழர்களை ஈடுபடுத்தியது தாவத்தினர் நபி அவர்கள் தன்னுடைய அந்த பார்க்கவில்லை தன்னுடைய கண்ணியத்தை பார்க்கவில்லை தன்னுடைய கௌரவத்தை பார்க்கவில்லை பார்க்கவில்லை மனிதர்கள் வசிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள் வீடு வீடாக சென்றார்கள் கடை கடையாக சென்றார்கள் தெரு தெருவாக சென்றார்கள் சந்தை சந்தையாக சென்றார்கள் காலத்தில் எல்லா மக்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் கூடாரம் கூடாரமாக தனக்கு அதே வேலையை முடிச்சுக்கொண்டு போங்க தயவு செய்து பின்பற்ற போய் வரக்கூடிய ஒதுங்குவதற்கு இடம் தரக்கூடியவர்கள் யாரும் இல்லையா எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூழ்வனாக இருக்கின்றேன் அல்லாஹுடையும் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த யார் உங்களுடைய ஊர்களுக்கு என்ன கூட்டிக் கொண்டு போலீங்க வாசல் அமைந்து கொண்டு முகமது அனுப்புகிறார்கள்வர்களுக்கு பலதரப்பட்ட மன்னர்களுக்கு தலைவர்களுக்கு கடன்கள் கொடுத்து முகமது அனுப்பிக்கின்றே மா அந்த நியுடைய நபித்தோழர்கள் கிமா சொன்னது முத அவர்கள் ஈடுபட்டதே முத அவர்களை என்ன இந்த தாவத்திரை உடைப்பு கலிமா சொன்ன வீடுகளுக்கு சென்று தாவத்ங்களுடைய தாவத்தின் மூலமாக கிட்டத்தட்ட எட்டு அல்லது பத்து பேர்களுக்கு இதாக கிடைக்கிறேன் அவர்கள் ஆறு பேர் துவக்கத்தை கொண்டு நண்பராக கூறப்பட்டவர்கள் ஆறு பேர் முதலாவது அதில் தபு மக்கள் அல்லாஹான அவர்களுடைய தாவத்தின் மூலமாக ஆக யாரு கலிமா சொன்னாலும் சரி யாரு இஸ்லாத்தை ஏற்றாடு சரி ஈடுபட்டது பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய இந்த புனிதமான அழைப்புல உழைப்புல தான் ஈடுபட்டார் சிலர்களுக்கு வேண்டாம் என்று தடை செய்தார்கள் அழைக்கின்றார்கள் அதன் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்க நேர்கின்றனர் ஆகா மக்காவுடைய வருட காலத்தில் முகமது சல்லா அலை அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் யாரை கண்டாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி செல்வம் கிடைக்க வேண்டும் என்று வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தும் நபியுடைய கவலை என்ன இவர்களுக்கு ஈமானுடைய செல்வம் கிடைக்கும் என்று நபியவர்களும் அவர்களுக்கு ஈமானுடைய தாவத்தை கொடுத்தார்கள் சகாபாக்களையும் அதே தாவத்தில் ஈடுபடுத்த முதலாவது என்று கருத்துகளை அழைத்துக் கொண்டு இருந்தார்கள் இது முதலாவது செய்தமையில மீதான பெரியார்களே கணவான்களை சகோதர்கள் இரண்டாவது அல்லா கூறுகின்றான் அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நபி அவர்கள் பிறந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் பற்றி எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய பண்புகள் புலன்களை பற்றியெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் சிறுக்கு நிரமிஞ்சி இருந்தது குபுரு அவர்களிடத்தில் குறிக்கொண்டு இருந்தது அதே போன்று என்று சொல்லக்கூடிய நயவஞ்ச அதாவது போராமை முனாகத்தனம் நயவஞ்சத்தனம் இது போன்ற மிக மோசமான அனைத்து குணங்களும் அவர்களுடைய உள்ளங்களிலே கூடிகொண்டிருந்தது அதை சீராக்குவதற்கு அதை போக்கி அதை இல்லாமலாக்கி ஏகத்துவத்தை அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்காகவே அல்லாஹ் கூடுகின்ற உள்ளங்களை நீங்க பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்லமாக பரிசுத்தப்படுத்தலாம் மூலமாக உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தலாம் இரண்டாவது கட்டமாக உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த உழைப்பை நபி அவர்களை கல்லா இறங்க வலியுறுூரா நீங்கள் எழுந்து நின்று மக்களுக்கு எதுலாஹுடைய கட்டண இப்பொழுது மூலமாக உள்ளம் தூய்மை அடையும் உள்ளம் பரிசுத்தாகும் என்று இரண்டாவது கட்டமாக சிக்கருக்கு எல்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றான் நீங்க சொல்லு முடித்து விட்டால் அல்லும் நீங்கள் உங்களுடைய முடித்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் தொழிலைக்கு பின்னாலும் சிக்கரை குறிப்பிடும் நீங்க விரோதிகளை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் முதலாவது உங்களுடைய பாதங்களை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்க புறமுத காட்சி நிலையில உங்களுடைய பாதங்களை வைக்காதீங்க நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி இரண்டாவது கட்டமாக முகமது அவர்கள் வலியுறுத்தி கூறுகின்றார்கள் அதே மாதிரி சகாபாக்கள் போர் முனையிலும் சரி யுத்த களத்திலும் சரி சரி தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் சரி அதிகமான வேலைகள் லட்சிக்கிற செய்து அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் மேலான தெரியார்களே கணவான்களே சகோல்களே மூன்றாவது ஆண்டாக கூறுகின்றான் கற்றுக் கற்றுக் கூடிய எழுது இந்த சூறாவுக்கு கீழால் இந்த ஆயத்திற்கு மேலால் இந்த ஆயத்தை எழுதி வகையை எழுதுவதற்கென்று வித்தேசமான சில சகாபாக்கள் இருந்தார்கள் அவர்கள் அந்த ார்கள்டி நடப்பார்கள் எ ஒரு சூரா இறங்குகின்றது அந்த சூறாவின் படி அமல் செய்யாமல் அடுத்த சூறாவை ஓட அந்த அளவுக்கு கல்வி மோகம் கொண்டவர்களாக இருந்தார் வாயிலிருடிய ஒவ்வொரு அவர்கள் எடுக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக போட்டிருந்தார்கள் இருப்பேன் அங்கே நபியுடைய தாலியும் நடந்து கொண்டிருக்கும் அந்த தாலியுடைய மதில அமர்ந்து கொண்டு நபியவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை இவர் பாடமாக்குவாரு அவர் வந்ததற்கு பின்னால் அவருக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் வந்ததற்கு கற்றுக் கொடுக்க போட்டு அவர்கள் அதிர்வுகளை பாலமாக்கி கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வீடு வாசல்கள் இல்ல சொத்து செல்வங்கள் இல்ல தோட்டத்துறவுகளோ வியாபாரங்களோ தொடி செல்வாங்க ஒன்றுமே இல்ல அந்த மகிழா உடைய துப்பாவுல அந்த திண்மையில வீட்டு இருப்பார்கள் ஏதாவது சாப்பாடு கிடைத்தா சாப்பிடுவாங்க இல்லாத பட்டினியோடு இருப்பாங்க உடுப்பதற்கு ஆடை கூட இல்லை எந்த அளவுக்கு அவர்களை பற்றி ரிவாய் செய்யப்பட்டிருக்குது அதிகமான அந்த திண்மை தோழர்களுக்கு ஒரே ஒரு ஆடைத்தார் இருக்கும் ஒரு ஆடைத்தான் அந்த ஆடைய கழுத்து பக்கமா போட்டு சில பேர் தன்னுடைய மறைத்து கொண்டிருப்பாங்க சிலர்களுடைய ஆடை அவர்களுடைய கரந்தைக்கு மேல் வரைக்கும் இருக்கும் இன்னும் சிலர்களுடைய ஆடை வரைக்கும் இருக்கும் இன்னும் சிலர்களுடைய ஆடை முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி வரைக்கும் இருக்கும் நவியுடைய சதேல உட்கார்ந்தா கூட வெட்டித்து மறைத்து உழைத்து உட்காருவாங்க ஏன்னா அவர்களுடைய மேலே நபி அவங்க கண்டிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆடை குறைவாக இருக்கும் ஆனா கல்வி கற்பதில் அவ்வளவு போகம் சொல்லி ஒரு மிக அதிகமான அறிவித்த அறிவிப்பாளருடைய பெருமை அபோதானது முன்னூத்தி எழுபத்தி நாலு அவர்களுடைய பெயர் உலகத்துல எத்தனை பள்ளிவாசல்கள் தியாகத்தோடு மத்திய நபவில் இருந்து கொண்டு நவியுடைய ஹஜீஸ்களை அவர்கள் பாடமைத்து பின்னால் அறிவித்தார்கள் வரைக்கும் அந்த அபோ ஒரேரா அவர்களுடைய பெயர் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது மேலான பெரியார்களே கனவான்களே சகோதர்களே அதே ஹாதரா ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா அவர்களை 6 வயதில் நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள் 9 வயதில்தான் நபி அவர்களோடு அவர்கள் வாழ் ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய 18வது வயதில் நபி அவர்களை பிரிந்து போகின்றார்கள் 9 வருடம்தான் நபியுடன் பூர்த்தியாக வாழ்ந்தார்கள் அந்த 9 வருட வேளைக்குள்ளான நபி அவர்கள் இஸ்தாங்களுக்கு செல்லும் பொழுது இவர்களை கூட்டி கொண்டு செல்வார்கள் வீட்டுடைய வேலை, பெண்கள்அதிகளை கவனிக்க கூடிய வேலை, இவ்ளோ வேலைகளைக்கு மத்தியில ஹாதரா ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா சுமார் 2000ஏறே 220 அறிவித்தலை நிர்வாகம் செய்திருக்கின்றார் ஒரே ஒரு ஹதீசை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு மாத காலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மதீனாவுக்கு பிரயாணம் செய்துக்கு பிரயாணம் செய்து அந்த ஒரு ஹதீசை விளங்கி வந்திருக்கிறார்கள் கூறுவார்கள் நபியுடைய மூத்த சகாபாக்கள் எந்த சிறிய வயது அவர்கள் இளம் சகாபாக்கள் உள்ளவர்கள் அறிவிப்பு கொடுத்தால் அவர்கள் விடுவார்கள் செய்யக்கூடிய கண்ணியம் அதுவல்ல அவருடைய கடும் வெயில் அறித்துக் கொண்டிருக்கும் பயங்கரமான உஷ்ணமான காற்று வீசிக் கொண்டிருக்கும் வீட்டு கதவை திறக்கிறவருக்கும் வீட்டு வாசல் காத்துக்கொண்டேன் இருப்ப வீட்டு கதவை அவர் சிறப்பாரோ அவர்களுக்கு அந்த கூறுவார்கள் கிடைத்தது ஆனால் ஒவ்வொரு தெரிந்து கொள்வதற்காக பல நாட்கள் பல தினங்கள் மாதங்கள் பிரயாணம் செய்தார்கள் மூன்றாவதாக நவியவர்கள் சகாபாக்களுக்கு உற்சாகப்படுத்தினார்கள் சகாபா உற்சத்துடன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஈடுபட்டார்கள் ஆன்மீக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர்கள் அதிகமான நேரத்தில் அவர்கள் ஆர்வத்தோடு இருந்தார்கள் மேலான பெரியார்களே கணவாங்களை முதலாவது தாவத்தில் இரண்டாவது மூலமாக உள்ளத்தை கூடியது மூலாவது கல்வி ஆத்மீக கல்வி வகையுடைய கல்வி கல்வி இந்த கல்வியை படிப்பதில் சகாபாக்கள் ஈடுபடுத்தினார்கள் இந்த கருத்தை விடத்தான் அனைத்து சகாபாக்களும் தங்களை ஈடுபடுத்தினார்கள் சகாபாக்களுடைய காலம் முடிகின்றது காலம் வருகின்றது காலம் வருகின்றது உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய உழைப்பு மூணாவது கல்வி இந்த மூன்று சர்ச்சை விடத்தான் சாபி எங்களுடைய காலம் வரைக்கும் ஈடுபடுகின்றார்கள் சுமார் ஆண்டு வரைக்கும் இதே சர்ச்சை ஈடுபடுகின்றார்கள் இருநூறுக்கு பின்னால் இந்த மூன்று வேலைகளும் நடக்கின்றது தோன்றினார்கள் பெரும் பெரும் தோன்றுகின்றார்கள் வல்லுநர்கள் உலகத்திற்கு அவதரிக்கின்றார்கள் வடிவத்தில் ஆரம்பத்தில் இமாம் ஹம்பல் முஸ்லிம் அஹ்மினே பொறுவை செய்தாலும் ಅದருக்கு பின்னாலுள்ள காலத்தில இருந்தால் அவருடைய காலத்த பொறுவை செய்யப்பட்ட கிதாபுதல்ல ஹதீஸுகள் இருக்கும் sahih இருக்கும் sahih இருக்கும் அவர்க்குரிய சுந்தஹித்ராங்களும் இருக்கும் ஆனால் ஹிஜ்ரி 200 க்கு பின்னால இமாம் 부காரி உடைய காலம் இமாம் முஸ்லிம் உடைய காலம் அவங்க sahihan ஹதீஸ்களை மட்டும் எடுக்கறாங்க அதர்க்க பல விபத்திகளை விட்டு இப்பொழுது ஹதீஸ் ஹதீஸ் tala அவர்கள் sahih அல் 부காரி sahih முஸ்லிம் இல் sahihan ஹதீஸ்களை மட்டும் கிதாபுடைய வடிவில சொல்ல கல்விதம் கொடுக்கப்படுகின்றது இரண்டாவது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது நடந்து கொண்டு இருந்தது மேலான பெரியார் கணேஷர்களே இமாம் புகாரி அவர்களுடைய பதிவு செய்வாங்க பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவர்களுடைய பாட வகுப்பிட வந்து உட்காருவாங்க அமைச்சர்கள் வருவார்கள் சுல்தான்கள் வருவார்கள் மன்னர்கள் வருவார்கள் இளவரசர்கள் வருவார்கள் சித்தரத்தினா வந்து இமாம் புகாரியுடைய பாடத்தில் பின்னால் இமாம் இமாம் ஒன்பது ஆரம்பே கல்வியை உற்சாகப்படுத்தி அதன் மூலமாக கல்விக்கு முதலிடம் கொடுக்கப்படுகின்றது இரண்டாவது தாபத்திற்கு மூன்றாவது ஆட்சியில் பின்ன முன்ன மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது உமையாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் பின்னாக்கள் அப்பாத்தியாக்கள் ஆட்சி செய்கின்றார்கள் அவர்களுக்கு மத்தியில் சந்தே வருகின்றது பின்னால பன்னூர் தைலம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சியை பிடிக்கின்றார்கள் அதற்கு பின்னால கல்தூக்கியர்கள் ஆட்சியை பிடிக்கின்றார்கள் அதற்கு பின்னால சுமார் நூறு வருடம் துருக்கியர்கள் ஆட்சி செய்கின்றார்கள் இந்த காலத்தில் ஆட்சிகள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது இருநூறு ஹிதிரி நானூத்தி ஐம்பது ஐநூறாவது ஆண்டு காலம் வரைக்கும் இதே சக்தியில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இஸ்லாமியர்கள் அதிகமான நாடுகளை ஆட்சியாக சொத்துக்கள் கூடுகின்றது பெற்றுக் கொண்டார்கள் ஆண்டு கால கட்டத்தில் முப்பது நாட்கள் கொடுத்து அவர்கள் வீண் செய்வார்கள் ஆதல்கள் பாடல்கள் கூத்துகள் கலியத்தங்கள் என்று அதிகமான சிந்தனை அல்லாஹுடன் இணைக்க வேண்டும் என்று பின்னால வந்த அந்த காலகட்டத்தில் தான் என்று சொல்லிருக்குல கண்ட பரவீதுக்கு பின்னால அந்த காலகட்டத்தில் சரேக்காவை தோற்றுவித்த உருவாகின்றார்கள் அவர்கள் கொடுத்ததற்கு அவர்கள் பள்ளியின் பக்கம் அழைத்து நீங்கள் வருவது இன்னிப்பு ஜனிஷ்குமார்கள் கவீர் காக்கரை உருவாக்குகின்றாா் அந்த காலத்தில் வந்தவர்கள் தான் இமாம் ஏழில் முப்பத்தி ஒன்பது இந்த இரண்டாவது மாறினாலும் ஓரளவு தலை தீர்ப்பு முன்ன பின் ஆற்றினாலும் மூன்று வேலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன மேலா சரியாக அந்த காலத்தில் உள்ள சிறகுமார்கள் பல பாகங்களுக்கு போனார்கள் நம்முடைய நாட்டுக்கு கூட சில அரேடியர்களின் மூலமாக கடைக்கரை பகுதியில் உள்ள ஊர்கள்ல முதலாவது அவர்கள் பாய்மார வந்து அதன் மூலமாக நம்முடைய நாட்டில் வந்து அதன் மூலமாக தான் உத்ரீம்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அறவிகள் வருகின்றார்கள் அதிலே விசேஷமாக வருகின்றும் மேலான பெரியார்களே கணவான்களே சகோரே இந்த சத்தின் நடந்து கொண்டிருக்கிறேன் கவிக்கு முக்கியத்துவம் ஆனால் மூன்று வேலைகளும் ஓரளவு நடந்து கொண்டிருக்கின்றன பின்னால் இப்பொழுது உலக முஸ்லிம்களுக்கு மிக மோசமான ஒரு காலத்தை எதிரோக்குகின்றார்கள் மேலான பெரியார்களின் கணவான்களே சகோதர்களே அதற்குரிய முக்கிய கொஞ்சம் கொஞ்சமாக விடப்படுகின்றது விடுபடவே இல்லை எதிர்க்கு பின்னாலி ஐயத்தான முறையில கூட்டான முறையில் நடந்து இந்த உழைப்பு விடுபடுகின்றது அதுலிருந்து முஸ்லீம்களுக்கு ஆரம்பித்து விளக்கலாம் மேலானிய அரசலாமியர்கள் முலிம்கள்க்கள் அன்டைய பயம் அந்த தலைவர்களுக்கு அந்த மன்னர்களுக்கு அந்த புல்தான்களுக்கு இருக்கல்ல மன்னத்துடைய ஆசையும் ஆசையும் நாளுக்கு நாள் அதிகமாகின்றது அந்த இரண்டும் அதிகமானதன் காரணமாக இப்பொழுது விளங்குகின்ற அறாமம் விளங்கவில்லை அடரும் விளங்கவில்லை அநியாயம் செய்ய துணிகின்றார்கள் தைரியமாக பொதுவான நல்ல முறையிலே கத்திருந்தவர் அல்ல அவர்கள் அதாவது அங்கியவர்கள் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வியாபார நோக்கத்துடன் ஒரு வியாபார குரு ஒரு படை வருகின்றது இந்த இஸ்லாமியர் ஆட்சி செய்யக்கூடிய முஸ்லிம்களுடைய ஊரை அவர் பொறுப்பில் இருக்கின்றார் அவருடைய உதவி அவருக்கு கீழே பொறுப்புள்ளவர் அவருக்கு ஒரு செய்தி அனுப்புகின்றார் நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் தொழில் மூலமாக தொழில் ரீதியாக வந்திருக்கிறார்கள் என்ன செய்ய அவர்கள் பதிலளித்துகின்றார் இந்த நானூறு பேரிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடித்து அவர்கள் அவர் உத்தரவிடுகின்றார் மேலான பேர் கொலை செய்யப்படுகின்றனர் நண்பர்கள் நம்முடைய சகோதரர்கள் அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர்கள் கொண்டு சொத்துக்களும் அவர்களை அமைத்து வைக்கின்றார்கள் பேச வந்த அந்த குரூப்பையும் கொலை செய்து விட மேலான தெரியார்களே கனவாந்தரே சகோதர்களே அவர்களும் கொலை செய்யப்பட்டு விடுகின்றார்கள் இப்பொழுது ஆட்சி சென்றுவன் அவனுக்கு பயங்கரமான கோபம் ஏற்பட்டு அவனுக்குள்ள நாட்டு மக்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு மலை அடிவாரத்தில் போய் சென்று கொண்டு ஏ முஸ்லீம்களுடைய இறைவனே ஏ இஸ்லாமியர்களுடைய கடவுளே நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டுட்டோம் நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டுட்டோம் முஸ்லீம்கள் நமக்கு அநியாயம் செய்து விட்டார்கள் என்று ஒரு மலை அடிவாரத்தில் போய் சப்தம் போடுகின்றார்கள் ஒரு அசரீவில் சப்தான் நீங்களுடன் ம்லை அழிப்பதற்கு முஸ்லிம்களை ஒழிப்பதற்கு முஸ்லீம்களை கங்ககன் கட்டிக் கொண்டு வருகின்றார் அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா இன்மத்துல்ல அவர்கள் தன்னுடைய கிதாபுல எழுதுகின்றார்கள் பல வருட காலமாக இந்த தாத்தா கருத்திரத்தை பெரிய கடுமாற்ற குழப்பத்தில தான் நான் எழுந்து கொண்டேன் இந்த கருத்திரத்தை நான் எப்படி எழுதுவது என்னுடைய மரண செய்தி நான் எப்படி எழுதுவது எழுதாமல் இருந்தாலும் என்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்காது அவர்களுக்கு பாட படிப்பினை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் எழுதுகின்றேன் அவர்கள் கூறுகிறார்கள் நினைவித்தாலும் நடந்தது வரைக்கும் இது போன்ற ஒரு பயங்கரமான கொலைகள் பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கவில்லை என்று யாராவது சொன்னால் அதனை உண்மைப்படுத்துங்க அந்த அளவுக்கு முஸ்லிம்களின் மீது அநியாயம் செய்யப்படுகின்றது அவர்கள் எழுதுகின்றார்கள் குவித்துகின்ற பல ஆயிரக்கணக்கான அந்த புக்தே நசர் செய்த அநியாயம் இவன் செய்த அநியாயத்துக்கு முன்னால ஒன்றுமே இல்ல அது அநியாயம் அந்த அளவுக்கு பெரிய அநியாய்கான் செய்திருக்கின்றார் கடைசி காலத்தில் வரக்கூடிய கூட இவனுக்கு முன்னால் தஜால் நல்லவன் என்று குறைப்படுகின்றார்கள் ஏன் தச்னை ஏற்றுக் கொண்டவர்களை அதனை தூக்கி எறிந்து விடுவான் அவனை நிராகரிக்கக்கூடியவர்களை நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவான் ஆனால் இந்த சாத்தா எண்கள் மீது இறக்கம் காத்தல்ல பெரியவர்களின் மீதோ பெரியவர்களின் மீதோ ஆண்களின் மீதோ பெண்களின் மீதோ குழந்தைகளின் மீதோ யாரின் மீதும் இறக்கம் காத்தல்ல பத்து மாத கெப்பிடி பெண்ணுடைய அந்த வைத்துக்குள்ள இருக்கூடிய குழந்தையை பிடுங்கி எடுத்து அதை ஓங்கி சூரியனை அடித்துக் கொண்டு செய்து விடுவார்கள் அவர்களுடைய முழு உலகத்தை ஆட்சி செய்ய அவர்களுக்கு சுமார் இருபது வருடம் அல்லது பத்து வருடம் பிடிக்கின்றது ஆனால் ஜங்கித் கானுக்கு ஒரு வருடம் கூட கடையல்ல ஒரு வருட இணைக்குள்ளான உலகத்துடைய பல பாகங்களை தன்னுடைய ஆட்சிக்கு வந்து குறித்து விடுகிறார் மே பெரிய அன்பிற்குர் கனவாந்தரே சகோதர்களே பக்தாத மாத்திரம் பக்தாத மட்டும் ஒரே பதினைந்து லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகின்ற இமாம் புகாரியுடைய புகாரான ரஷ்யாவுடைய சமர்கந்து பகுதியில ஒரே நாளையில ஏழு முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் முஸ்லீம்களுடைய வீடுகளையும் விட்டு வைக்க பத்து தொழிற்சாலைகளை நிறுத்த வைத்து கொளித்து விடுவார்கள் எங்கேயாவது முஸ்லீம்கள் சமாதானமாகி சரந்தர் அதே முஸ்லிம்களை அடுத்த நாட்டுள்ள முஸ்லீம்களுக்கு இவர்களுடன் யுத்தம் செய்ய வைத்து அவர்களை பின்னால் இவர்களையும் கொலை செய்துகளால் அந்த அளவுக்கு பூமி எல்லாம் இரத்தால் இரத்தால் நிரம்பி ஏறி வந்த குதிரைகளால் குதிரைகள் வலிக்கு கீழே விழக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இரத்தம் ஆகி போல் ஓடிக்கொண்டிருந்தது வேளாண் பெரியார்களே கணவன்களே சகோதர்களே முஸ்லிம்களுடைய அவர்களை குனிங்க சொல்லி நூறு பேரையும் குனிய வைத்து விட்டு அவன் ஒரு வீட்டுக்குள்ளே சென்று ஒரு வாளை எடுத்து கொண்டு வந்து இந்த நூறு பேர்களுடைய கழுத்தை ஒன்றின் பின் ஒன்றாக அறுப்பான் ஒரே ஒருவர் கூட தன்னுடைய சதையை தூக்கி நீ என்ன செய்கிறாய் என்று கேட்பதற்கு கூட துணிச்சல் கோடைத்தான் அவர்களுக்கு ஒரு எலிபிடித்தவர்களை உடைத்துகின்றார்கள் வரக்கூடாது அந்த நேரத்தில் மைய இடம் ஈராக்கில் உள்ள பக்தி குடைய வாழை இவர்கள் பிடிப்பார்கள் இவர்களுக்கு பின்னால் ஆயுதங்கள் கட்டப்பட்டு அந்த ஒரு தண்ணீரம் இழந்து முதலாவது பக்தாத்துக்குள்ள துணைத்து ஒரே ஒரு லைப்ரரியை உடைத்து ஒரே ஒரு குத்துவுகாரம் லைப்ரரியை உடைத்து அதில் உள்ள கிதாபுகளை மாத்திரம் எடுத்து நிறைய ஒரு பாலத்தை கற்றுக் கொண்டார்கள் மேலான பெரியார்களே கலவாங்கடேஷ் அவர்களே எழுதுகின்றாங்க ஒரு மாதம் வரைக்கும் அந்த நை நதி அந்த தஜினா நதியில ஓடிய தண்ணி கருப்பு தான் ஓடிச்சு சருவ சாதாரணமாக எழுதி அதை எழு அழுத்தி எழுதக்கூடிய அளவுக்கு கருப்பு ஓடிச்சு சாதாரணமான ஒரு பாட ஒரே நேரத்துல மூணு வாகனம் போய் வரக்கூடிய அளவுல அகலமான பெரிய ஒரு பாடத்தை ஒரு லைரியை வீச்சு கத்தினாங்களுடைய ஜனாஜாக்கள் ஆங்காங்கே அரிசி மூட்ட நெல்லு மூட்ட குவித்து வைக்கப்பட்டிருப்பதை போட்டு ஆண்களுடைய ஜனாசாக்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்க அதை தூக்கி எடுத்து கவல் செய்து அறக்குவதற்கு கூட ஆண்கள் இல்லாமல் பல தினங்களாக அந்த ஜனாதாக்கள் அப்படியே கிடைந்து பெரிய ஒரு மழை பெய்து அந்த பலர்கள் கோளா நோயால் இறந்திருக்கின்றார்கள் என்றும் ஒவ்வொரு நாட்டில் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சொத்துக்கள் செல்வங்கள் உடமைகள் பசிஸ்கள் பள்ளி வாசல்கள் மதுர சாக்கள் மத்தபாக்கள் இவைகள் அனைத்தும் அழித்து காரணம் என்ன ிக்கும் நடந்து கொண்டிருந்தஷ்டோக்குகின்றார்கள் ஒவ்வொரு நாடு நாடாக அந்த மகன்மார் அவனுடைய பேர குழந்தைகள் எல்லோருமே யுத்தத்தில் ஈடுபடுகின்றார்கள் கடைசியாக மிசுரை தாக்க வேண்டும் என்று சொல்லி மிசுக்குள்ளே நுழைவதற்கு திருத்தம் தோடுகின்றார்கள் அந்த நேரத்தை மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அல்லாம அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் தான் இவர்களை வெற்றி கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து அல்லாமா என்ன செய்கின்றார்கள் படையை ஜமாத்தை தயார் செய்து அந்த சாக்காரிய என்று சொல்ல ஒருவன் ஒரு நாட்டை ஆட்சி செய்து அந்த நாட்டுக்கு இந்த உலமாக்களுடைய வெளிரங்க சில வியாபாரிகள் அந்த உலமாக்களுடைய படை அங்கே சென்று சபை வெளி ரங்கத்தில் வியாபாரம் செய்வது மறைமுகமாக அந்த அந்த நாட்டுள்ளவர்களுக்கு தாவத் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் காலம் போக அந்த இந்த இஸ்லாமியர்களுடைய கேள்விப்பட்டு அவர் அழைத்திருந்தார்கள் உண்மையான நம்பிக்கை விற்று அந்த அவனுடைய உள்ள மாறி அவன் முதல்ல களிமா சொல்லி சிலாசை ஏற்றுக் கொடுக்கின்றான் ஏற்றுக்கொண்ட பெரியார்களே அங்கிற்குரிய குழந்தைகளும் ஒவ்வொரு நாட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கேள்விப்பட்டு ஒவ்வொரு அவர் மட்டுமல்ல சேர்ந்து நடந்து கொண்டஸ்லிமான் பின்னாலி அடிப்படையில் இந்த மூன்று வேலைகள் விடுபட்டதனால உலகத்தர முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டது ஆனால் எந்த காலத்திலும் இன்ஃபராதி ஜாவத் விடுபடவே இல்லை எல்லா காலத்திலும் இன்ஃபராஜியான ஜாவத் நடந்து கொண்டே இருந்தது இமாம் அகபதி ஒரு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அருகே அவர்களின் மூலமாக துமார் இருபதாயிரம் சாஸ்திரிகள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஜனாதாவை பார்த்து அவர்களுடைய ஜனாதாவை பார்த்து இருபதாயிரம் சாஸ்திரிகள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய கலந்திருக்கின்றார்கள் உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் யாருடைய ஜனாதாவிலும் கலந்திருக்க மாட்டார்கள் அவர்களின் மூலமாக இவ்வளவு பெரிய மாற்றம் அல்லமா இவ்வளவு அணைகே அவர்களின் ஊடமாக இருபதாயிரம் சாஸ்திரை ஏற்கின்றார்கள் ஒரு லட்சம் ஒரேன் மூலமாக தொண்ணூறாயிரம் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மகான் அவர் முயற்சி செய்து எடுத்து வருகின்றார்கள் நடந்து கொண்ட ஏற்பட்டு அதற்கு பின்னால் அல்லாமே அவர்களுக்கு மீண்டும் விளக்கின்றார்கள் மீண்டும் வெற்றி கிடைக்க ஆரம்பித்து தொடர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் பிடித்தார்கள் ஆட்சி செய்தார்கள் இந்த மீண்டும் இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் பிடித்ததோடு நின்று வராமல் என்ன செய்கின்றார்கள் எப்படியாவது முஸ்லிம்கள் மதம் மாற்றும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் இந்துக்களை மதம் மாற்றுறது அவ்வளவு கஷ்டம் இல்லை அவர்களை இணைசான முறையில மதம் மாற்றிதேரும் ஆனால் முஸ்லீம்களை மதம் மாற்றுறது அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு நேச இல்ல அவர்கள் உறுதியாக இல்லாவிட்டாலும் உடமாக்களுடைய பேச்சை மீற மாற்றார்கள் உளமாற்ற கடல்ல சொன்னாலும் பாய்வதற்கு தயார் மனதிலிருந்து கீழே குதிக்க சொன்னாலும் பிடிப்பதற்கு தயார் அந்த காலத்துடைய முக்கியமான அரசர்கள் அதாவது இந்தியாவை ஆழ்ந்த முகநாய மன்னர்கள் கூட உளமாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் அவரன் கசீர் அஹமத்துல்ல அல்லாமக்கள்வர்களியர்கள் உள்ளி அவர்கள் தூண்டுகின்ற அவர்களை விலைக்கு வாங்கிவிட்டார்கள் உழைப்பை செய்யக்கூடிய அவர்கள் நல்லவர்கள் உண்மையானது சட்டமாக அவர்கள் போன்ற பெரியார்கள் நல்லவர்கள் அவர்களுடைய கொள்கை சுத்தமான இரண்டாவது அந்த கிதாபை என்ன செய்கின்றார் மறைத்து முதலாவது முதலாவது அவர்கள் அனுப்பிய பத்துவாவை பல இடங்களில் வைத்து ஒரு சிலர்கள் இருப்பார்கள் அதற்கு மாற்றமான அவர்கள் யாருக்கும் வடிவத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கின்றனர் காதி அகமது வாங்க இந்த காலகட்டத்தில் மேலான பெரியார்களே கர்வாங்களை பாதுகாக்கணும் போற போக்குல இஸ்லாமியர்களுடைய ஈமானைக்கே ஆபத்து வந்துருச்சு இவர்கள் மதம் மாசம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முக்கியமான உளமாக்கள் டெல்லியிலிருந்து அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பாக என்ன செய்கின்றார்கள் முஸ்லிம்களை தூண்டி முஸ்லிம்களுக்கு விளங்க வைக்கின்றார்கள் அது உள்ளவர்கள் தான் தேவ்பன் மதர்சாவை தோற்றுவித்த மூலான ஆசிப் சாம் நானு தவி ரஹ் அலேஹி ரஷித் அகமது ரஹமதுல்லா அலேஹி ஹரீத் அஹமத் தாரத்தூர்லா அலேகி இவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வந்து அவர்களை சந்திக்கக்கூடிய கூட்டம் அதிகமாக இவர்கள் கூட்டம் கூடி எனக்கு அமல் கூட ஊறு வந்து வருமோ என்று இரவோடு இரவாக விட்டு அவர்களை என்ன செய்யறாங்க தில்லிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசல் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் மேலான சம்பந்தியாக ார் ஆங்கேயர்கள் வந்து முகராய மன்னர்கள் அனைவர்களையும் பர்மாவுக்கு நாடு கடத்திவிட்டு இந்த முஸ்தி மிருதா இலாகி பக்தி இவர் மட்டும் நல்லவர் ஆனால் நீங்க டில்லி சிட்டில இருக்க கூடாது டில்லியில் இருந்து ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு காற்றுல போய் பங்களாவ கட்டி இருந்து தங்குகின்றார் அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது அந்த பள்ளிவாசல்தான் அவர்கள் அங்கே வந்து தங்குகின்றார்கள் இலாகி பக்துடைய குழந்தைகள் போதி கொடுக்கிறார்கள் பள்ளிவாசல வேறு எந்த ஆண்களும் இல்ல கவலையோடு வெளியில முஸ்லி மாதிரி என்ன செய்வார்கள் கிழக்கிலிருந்து தண்ணீரை இணைத்து அவருக்கு குடிக்க கொடுத்து விட்டு ஒரு முஸ்லிமுக்கு எனக்கு சந்தை நன்றி செலுத்துவாரு அவர் கேட்பாங்க கிடைத்தொண்டு கற்று என்ன செய்த வாழ்ந்த மக்கள் நூத்துக்கு நூறு இந்துக்களை மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவர்களுடைய வீடுகள்ல சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய பெயர்கள் பின்னால இந்துக்களுடைய சேர்க்கப்பட்டிருக்கும் கலாச்சாரத்தில் கலாச்சாரத்தோடு ஒன்று இணைந்திருந்த காலகட்டத்தில் பார்க்கிறாங்க பெரிய முயற்சி செய்து முஸ்லிம்களை மாத்தொண்டு பாதுகாக்கணும் என்று சொல்லி மேற்கொண்டு கட்டி சில மதுர சாக்களையும் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுக்கு விளக்க வைக்கிறார் என்ன ஒரு கூட்டம் இருந்துக்கலை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமா இருந்து வந்து குரு ஒரு முஸ்லீம் உலமாக்களை கொண்டிருங்க உலமாக்கலுக்கு என்ன அடையாளம் எப்படி உலமாக்க தாடி இந்த அவரு மூணாவது அவருடைய முகத்திலே இருந்தால் கொள்ளைங்க உத்தரவிடுகின்ற மூன்றே மூன்று நாட்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் ஒளமாக்கல் ஷகிதாக்கப்படுகின்ற மட்டும்பத்தியாயிரம் மௌன மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஜனாதாவோட கலந்து கொள்வதற்காக வேண்டி தில்லி சிட்டியிலிருந்து நிசாமுத்தின் வரைக்கும் ரோட்டுடைய ரெண்டு பக்கத்துல கைது போட்டில் கட்டப்பட்டிருந்தது அந்த ஆறு கிலோமீட்டர் கூட்டது கூட்டம் எடுத்துச் செல்லப்பட்டு சத்தம் வந்ததாம் அந்த சப்தத்தை என்ன வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்னை வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்னை அவர்களுக்கு இரண்டாவது அதே முயற்சியை அவர்களும் பெரிய மனிதர் எந்த அளவுக்கு வருஷ ஒரே ஒரு நாளுடைய சகஜம் கூட அவருக்கு தவறல்ல அந்த அளவுக்கு பெரிய மனிதர் ஒரு நாள் இஷா சொல்லி விஜய் தொழுகையுடைய இருக்கும் போது அவர்கள் தான் நம்முடைய எழுதியுல்லா அவர்களுடைய அதற்கு பின்னால்தான் மூலானா இலியாசாப் ரஹமுத்துல்லா ஹலேஹி அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளியில அந்த பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் பங்களாவுக்கு பக்கத்து பள்ளிவாசல் இருந்ததுனால தான் பேர் பங்களா மஸ்ஜித் அதே மசித் தான் இன்று நிசாமுதீன் மல்கசாக இருந்து கொண்டிருக்கு மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அவர்கள் செய்கின்றது சொன்னதோட இரண்டாவது தொழுகையை அறிமுகம் செய்கின்றார்கள் இந்த ஆறு நம்பர் ஒட்டுமொத்தமா வரல கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துச்சு கனிமாவை நல்லா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப தொழுகையை அறிமுகம் செய்து கொடுக்குறாங்க தொழுவுறாங்க மசாயில் தெரியாது தெரிய தெரிய தெரியாது பள்ளிங்களை கற்றுகின்றது வற்புறுவாங்க நீங்க இவர்கள் முதலாவது போன்ற அவருடைய கண்டிஷன் அவர்கள் அந்த காலத்தில் இருந்து இந்த மாகோலுக்கு அரபி மதுர மேலானிட்டு அவங்களும் மாற்றுக்கு பின் போதை பார்த்து ரொம்பி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு இரண்டாவது அவர்களோடு இரண்டாவது தெரியுது வாங்கப்போம் எனக்கு இந்தியாவுக்கு விருப்பம் இல்ல எனக்கு மனசு இல்ல நான் இங்கே இருக்கிற சூழல் என்று சொல்லி சொல்ல பின்னால் ஒரு எனக்கு பெரிய ஒரு குழப்ப என்ன குழப்பம் எனக்கு நெரிசல்லாம் அவர்களை நான் கடவுளை கண்டேன் எனக்கு சொல்லப்பட்டு இல்லையா நீங்க திருப்பி போங்க உங்களை கொண்டு வேலை நீங்க திருப்பி போங்க உங்களை கொண்டு வாங்கப்படும் ஆறுதல் அல்லாவுடைய உதவி இருக்குது பின்னால இல்லையா மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்து மேலான பெரியார்களே கடவால்களை என்ன செய்கிறார்கள் உழைப்பை ஆரம்பிக்கிறார்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆரம்பம் எந்த முறையில சீர்திருத்தப்பட்டதோ அதே முறையில தான் இந்த உண்மை இறுதியுடைய சீர்திருத்தமும் அமைந்திருக்கின்றது இந்த ஆரம்போ அதே முறையிலும் அறிவித்துக் கொடுக்கின்றது மையமா வைத்து இப்பொழுது தில்லிக்கு வந்து மேலாக பெரியார்களே கடவான் கணேஷ் அவர்களை மக்களை தயார் செய்து அவர்களை தயாரிக்கிறாங்க அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து முதலாவது ஒரு நாள் போக போக மூணு நாள் பின்னால நாற்பது நாள் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையை அனுபவம் செய்யறாங்க வேளாண் கணவர்களே அந்த காலத்தில் ஆரம்பத்தில் இருந்தா பெரும் பெரும் ஜமாத் அனுப்பி வைக்கிறாங்க லக்னோக்கு ஜமாத் அனுப்பி வைக்கிறாங்க குளிர்காலத்துல இந்த கை கால திங்கப்பட்ட கட்சியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க மேபாத்தியுடைய ஜமாத் போவது போய் அமீர் சாபுக்கு கிட்டத்தட்ட எழுபது வயது இருக்கும் போய் சந்திக்கிறாங்க மூலான அன்வர் இப்ராஹிம் சாப் பலியாவி ரெண்டு பேரை சந்தமா படிச்சுரா புதுமையானது எல்லாம் கூட்டா சேர்ந்து அவங்க நல்லவர்கள் என்னுடைய உள்ள மாற்றம் ஏற்படல அதனால நீங்க பேசினால் செய்யும் விளையாட்டி உணமாக்களுக்கு இவர் என்ன பயன் செய்ய போறார் என்று சொல்லி மாணவர்கள் உலமாக்கள் எல்லாருமே மனிதர் இவரு தான் பொறுப்பு இவரை சொல்லிட்டாங்க இவர் मेडियमारे को न கொஞ்ச நேரம் அழுது சொன்னாரு நான் அல்ஹந்த சூற ஓதுகின்றேன் எனக்கு அல்ஹந்த கூட சரியா ஓத தெரியாது நான் ஓதுரேன் பெரியார் கவலை இருந்தா அல்லா நாவலுக்கு நல்ல நல்ல விளக்கங்களை நிச்சயமா போடுவான் தாபத்திற்கு நல்ல பயன் பண்ண தெரியணும் அந்த ஹதி தெரியும் இந்த ஹதி தெரியும் அந்த சரிசன் தெரியும் இந்த சரி தெரியும் என்பதல்ல உள்ளத்துல உண்மை நபிதர்கள் <Sessly> ஒரே ஒரு கேள்வியை அவர்களும் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் மனைவி நல்ல முறையில் நீங்க அனுப்பிங்க வீட்டுக்கு முன்னால் அனுப்பிவிங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க முகம்யன்று அப்படி போடுகின்ற உடைந்து விடுந்து விடுகின்றது நண்பர் கேட்டார் உங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா தயவுசெய்து நீங்க சொல்லுங்க அந்த தேத்தன்மையை போட்டுனது சின்ன பிள்ளையிட சவரா அல்லது பெரியவர்கடைய சவரா எல்லாம் சொன்னாங்க இது என்ன வெளிப்படையான விஷயம் தான் சின்ன புள்ள சவரல்ல மகன்மார்களுடைய பெரிய மகன்மார்கள் குழந்திருந்தா சேத்தன் கோப்பையை கொட்டிருக்க மாட்டாங்க அவங்க கொண்டு வராம சின்னவர்கள் கொண்டு வந்ததுனால தான் தீ கோப்பை கொட்டப்பட்டு சொன்ன உடனே அவர் சொன்னாரு இப்ப நீங்க இன்னும் கேட்கிறீங்களா அந்த பெரிய மகன் மாதிரி உள்ளவர்கள் தான் நீங்க சின்ன புள்ள மாதிரி உள்ளவன் தான் நான் வேலையை செய்ய வேண்டியவங்க நீங்க தான் ஆனா நாங்க அவங்கள்ட்ட படிக்க வேண்டியவங்க சின்ன புள்ள மாதிரி உள்ளவங்க நாங்க பெரிய மகன் மாதிரி உள்ளவங்க செய்யாதது வராது எந்த பிரச்சனையும் வராது அது நல்ல முறையில நடக்கும் அதனால இந்த வேலையா என்னை மாதிரி பல நூறு மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த வேலையை படிச்சு கொடுக்கணும் உங்களை யாரு யார் ஜெயாதி கேட்கிறாங்க நூறு உணமாக்கள் நக்கத்தான் உடனடியா அறறறற மேலான முயற்சி செய்தார்கள் இரவும் அழுது கொண்டிருப்பும் அவரை சந்திக்க போனாங்க அவரு கோபம் வந்துருச்சு என்னிடத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதை சாதி போடணும் தன்னுடைய தலைப்பாகைய கலத்தி அவருடைய முழங்கால வெற்றித்தா இது ஒரு பழக்கம் அந்த காலத்துல முழங்கால அவர் எது சொன்னாலும் தயாராகிடுவாரு மூலனா ரத்துலே சீக்காகவே நின்று செய்றாங்க தன்னுடைய தலைப்பாகையை கலர்த்தி உன்னுடைய உழங்கால் அழைக்கிறாங்க உடனடியே அவர் சரங்கராயிட்டாரு சொன்னாரு இன்னைக்கு நான் உங்கள வினத்தை பார்த்தேன் ஆனா இதுக்கு பின்னால காலம் பூரா அவங்க உங்களோட கால் அடியில தான் நான் இருப்பேன் என்று சொல்லி மோலா இல்லையா சாபர்ல்லா இளேகே வரைக்கும் அந்த பெரிய மனிதர் மோலா இல்லியா சாபர் ரமதுல்லே அவர்களோடு தான் இருந்தாரு எல்லா அஜித்மாக்களுக்கும் போவாரு பின்னால உமர் மூலானா சந்தீப காலத்துல பயன் பண்ற மாதிரி அவர் எல்லா அஜித்மாக்களுக்கு போய் பயன் பண்ணக்கூடிய அளவுல மிக பெரிய மனிதனா மாறினாரு ஒரு நாள் கிரவுண்டுக்கு வாலிபர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க போய் சொன்னாங்க சொல்கைக்கு தேசமாச்சு நீங்க வாங்க சொல்ல வாங்கன்னு சொன்ன உடனே அந்த வாலிபர்கள் ஒரு வாழிபன் ஓங்கி அவருடைய முகத்துல மேலாக தெரியார்களே இப்ப சொல்றாங்க நீ காரி தொப்பி உன்னுடைய கோபத்தை தீத்து கொண்டா இப்பயாவது பள்ளிக்கு வாரியான்னு கேட்டு அவர்களை பள்ளிக்கு அந்த அளவுக்கு கரடுபுரான மனிதர்கள் நல்ல குளம் இல்லாதவர்கள் கஷ்டப்பட்டு ஏதோ பூரா ஏவாக்குரிய அந்த பாறை அந்த தூசி உள்ள இடங்கள் பல திரு மீட்டர்கள் பல மயில்கள் நடப்பாங்க சிலவையில சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க அத்தி படத்தைத்தான் அதத்தான் நோன்பு பிடிப்பதற்கும் சாப்பிடுவாங்க நோன்பு திறப்பதற்கும் சாப்பிடுவாங்க அதனால தான் சமீப காலத்துல வாழ்ந்தா மூலா இன்னாவோட ஹசன் சாப்பிடுவாங்களே அவங்க சொல்லுவாங்க ஏ தாம் கூட